ிாவேற்றைக்காணையீத்தம்து நம பிராத்திய வான்க்ஷம் தாசம் இந்த ஸ்லோகத்துல பத்தி சொல்லுகிறார் மேலும் பிரத்யுபகார்த்தம் எது தீயத்தே புனகாங்கிற சொல் இருக்குது தூங்கிறது இருக்குது அதை மேலும்னு எடுத்துக்கணும் நாம ஸ்லோகத்தோட ஆரம்பத்தில் எத்தூன்னு இருக்குது அந்த ஃபஸ்ட் லைனில் கடைசியில் புனகான் இந்த தூ புனகாங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் நாம தூ புனகா இன்னும் மேலே சொல்ல போகும் பொழுது எடுத்துக்கணும் ராஜசத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கறது எது பிரத்யுபகார்த்தம் தீயத்தே எதை கொடுத்தால் இவன் மற்றொரு காலத்திலே இதை நமக்கு வேறு விதமாக திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்கப்படுகிற தானம் நமக்கு வேணுங்கிற போது இவன் இதே மாதிரி நமக்கு தானம் பண்ணுவான் அப்படின்னு நினைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய தானம் எது பிரத்யுபகார்த்தம் தீயத்தே பலமுத்திஷியவா அல்லது பலனை உத்தேசம் பண்ணி இங்கே வியாக்கியானக்காரர் சொல்றார் எனக்கு இதனால ஒரு பலன் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்துக்கு நிறைய பிரயோஜனத்தை அடைவேன் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் இவனுக்கு ஸ்ரத்த இருக்கிறது என்பது குறிப்பிட்டிருக்கிறது இங்கே பலமுத்தேசியன்னா லௌகிக பலம் உத்திசியா இல்லை ஏன்னா இங்க பிரத்யுபகார்த்தங்கிறது தான் பலம் வைதிக பலம் அதாவது அதிருஷ்டபலம் புண்ணியம் கிடைக்கும் சாத்விகத்தில் கிடையாது மோக் சுத்தி வேணுங்கிற எண்ணத்தோட கொடுக்கிற தானம் தான் சாத்விக தானம் ஆனா புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணியத்தினால அடுத்த சரீரத்தில் இன்னும் நான் சுகமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு கொடுக்கற தானத்தை இங்க சொல்ற பலமுத்திசியவா அதிருஷ்டபலம் உத்திஷ புனர் ஜென்மாவில எனக்கு மறுபடியும் உத்தமமான பிரயோஜனங்கள்லாம் கிடைக்கும் அல்லது இந்த ஜென்மாவிலேயே நமக்கு வேற விதமா கிடைக்கும் என்றோ கருதி செய்வது அது மட்டுமல்ல பரிக்ளிஷ்டம் தீயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது எதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பக்கம் வருத்தப்பட்டு செய்யறது இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் இப்படிதான் தானம் பண்ணி செலவு பண்ண வேண்டியிருக்கேன் என்ன இந்த சொசைட்டி இதெல்லாம் பண்ண சொல்லி நம்மளையெல்லாம் வற்புறுத்துகிறது அப்படின்னு ஒரு பக்கம் மனசு ஓடும் எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியல இந்த சாஸ்திரத்துல சொல்லி புண்ணியங்கள் எல்லாம் அடுத்த ஜென்மெல்லாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் அரகுரஸ்ரத்த முழு ஸ்ரத்தேன்னு சொல்ல முடியாது ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்க்கறது அதாவது லௌகிக்க பலன் கிடைக்குமான்னு பாக்கிறது வைதிக பலன் கிடைக்குமான்னு பார்க்கறது ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கேன்னு வருத்தப்பட்டு கொடுக்கிறது இந்த தானம் தத்து தானம் ராஜசம் உதாகிருத்தம் இந்த மாதிரி எண்ணத்தோட தானம் பண்ணினா ரஜோகுணம் தான் விருத்தி ஆகவே இந்த தானம் இப்படிப்பட்ட தானம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றார் பகவான் ஆக லௌகிக பலனை விரும்பியோ புனர்ஜென்மாவில சுகம் கிடைக்கும்ங்கிற பலனை விரும்பியோ செய்யணுமேன்னு வருத்தத்தோட பண்ணக்கூடிய தானமோ இதெல்லாம் ராஜச தானமாக கருதப்படுகிறது உதாகிருதம் என்று பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பலமுத்ய வா புன தீயத்தைதாகிருத்தம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 WhatsApp செய்யவும் அறிவும்